வணக்கம் நற்றினையின் எண்பத்தி ரெண்டாவது அறிவ மஞ்சள் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதரன் இன்னைக்கு நம்ம அறிவ மஞ்சள் தலையில் ஒரு அஞ்சல் தலை மற்றும் அதோட பின்னணி தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சல் தலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டால் வெளியிடப்பட்ட ஒன்று அஞ்சல் தலை வெளியிட காரணம் முதல் உலக போர் அப்புறம் இந்திய கேவல்ரிங்கிற குதிரைப்படை அதெப்படி இந்த ட்ரயங்கள் உருவாச்சு முதல் உலக போர் இஸ்ரேல் நாடு அப்புறம் இந்திய குதிரைப்படை இது எப்படி சாத்தியம் அதானே கொஞ்சம் நாம் வரலாற்று காலச்சக்கரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு போவோம் முதல் உலக போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இந்த உலக போரில் உலக நாடுகள் ரெண்டு பிரிவாக இருந்தாங்க ஒரு பிரிவு அலைடு ஃபோர்சஸ் இதில் ஃப்ரான்ஸு இங்கிலாந்து ரஷ்யா இட்டாலி அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தது இன்னொரு பிரிவு சென்ட்ரல் பவர்ஸ் இதில் ஹங்கேரி ஜெர்மனி இன்றைக்கி நம்ம டர்க்கின்ட்டு அழைக்கப்படுற ஓட்டோமோன் அரசு பல்கேரியா போன்ற நாடுகள் இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்தது முதல் உலக போர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியா ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழே பல சமஸ்தானங்கள் அப்போ இருந்தது அதில் மிக பெரிய சமஸ்தானங்கள்னு பார்த்தா மைசூர் அப்புறம் ஹைதராபாத் இன்னொரு சமஸ்தானம் ஜோத்பூர் ஏன் இந்த மூணு சமஸ்தானங்களை குறிப்பிடுறேன்ட்டு சொல்கிறேன் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டப்ப இந்த சமஸ்தானங்களோட படை மற்றும் படை ஆங்கிலேயர்களோட இராணுவ படையோடவும் ஒருங்கிணைஞ்சே செயல்பட முடியும் அப்படி இந்த மூன்று சமஸ்தானங்கள் மைசூர் ஹைதராபாத் அப்புறம் ஜோத்பூரில் இருந்த குதிரைப்படை பதினைந்தாவது கேவல்ரி ரெஜிமெண்ட்டுன்ட்டு அழைக்கப்பட்டது இந்த குதிரைப்படையில் இருந்த ஈட்டி எரியும் வீரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அவங்கள லேன்சர்ஸ் அப்படின் சொல்லிட்டு அழைச்சாங்க ஸோ இந்த பதினைந்தாவது கேவல்ரி ரெஜிமெண்ட் லேன்சர்ஸை ஆங்கில அரசாங்கம் முதல் உலக போர் சமயத்தில் இஸ்ரேல் நாட்டில் போராட அனுப்புனாங்க இப்படித்தான் இந்த ட்ரயாங்கல் உருவாச்சு முதல் உலக போர் இஸ்ரேல் நாடு இந்திய படை படை வீரர்கள்ங்கிறது அடுத்தது இந்த மூணும் எந்த இடத்துல எதுக்காக மீட்டாச்சுங்கிறத பார்ப்போம் முதல் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அலைடு நாடுகளும் சென்ட்ரல் பவர்ஸ் நாடுகளும் துறைமுகம் சார்ந்த இடங்களை கைப்பற்றுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருந்தாங்க அப்போது மத்திய தரைக்கடல் அதாவது மெடிட்ரேனியன் சீல இருந்த இஸ்ரேல் நாட்டோட துறைமுக நகரமான ஹைஃபா அப்புறம் அந்த நாட்டோட முக்கிய நகரங்களான நசரத் மற்றும் இன்றைக்கி சிரியா நாட்டோட தலைநகரான டமாஸ்கஸ் முதலான நகரங்களுக்காக போர் ஆரம்பமாச்சு இதில் அலைடு ஃபோர்ஸஸ் சைடில் ஆங்கிலேய படை இதில் இந்தியாவோட பதினைந்தாவது கேவல்ரி ரெஜிமெண்ட் லேன்சர்ஸ் இருந்தாங்க சென்ட்ரல் பவர்ஸ் படையில் இன்றைக்கி டர்க்கின்ட்ட அழைக்கப்படுற ஓட்டமான் அரசு படை மற்றும் ஜெர்மன் படை ஹைஃபா என்ற இஸ்ரேல் நாட்டு துறைமுக நகரை வெல்வதற்காக நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் இருபத்தி தேதி துவங்குச்சு ஓட்டமான் படையால மவுண்ட் கார்மல் என்ற அந்த பகுதி பாதுகாக்கப்பட்டு வந்த சமயத்தில் இந்தியாவை சேர்ந்த ஜோத்பூர் ஈட்டி ஏந்திய வீரர்களை அந்த இடத்தை பிடிக்க முன்னேறி போனாங்க அதே சமயத்தில் மைசூர் லான்சர்ஸ் கிழக்கு மற்றும் வடக்கு பக்கம் வந்து தாக்க ஆரம்பித்தாங்க மேற்கத்திய போல் போர் தளவாடங்களை கொண்டு போர் புரிஞ்சிட்டு இருந்த ஓட்டமான் படை இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை இரண்டு படையும் ஜோத்பூர் மற்றும் மைசூர் படை வீரர்கள் சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓட்டமான் மற்றும் ஜெர்மன் படை கைது செஞ்சு சென்ட்ரல் பவர்ஸுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி அளித்த அதே அடுத்த ஆறு நாட்களில் ஹைஃபா நகரை ஆங்கிலேய படை வெற்றி பெற்று முதல் உலக போரில் மைல்கல்ல பதிச்சாங்க இந்த இடத்தினால் ஹைஃபா துறைமுக நகரனால் இராணுவ தளவாடங்களை கொண்டு வர முடிஞ்சது அலைடு ஆங்கிலேய படை தளபதியாக இருந்த ஆலன் பி இந்த வெற்றிக்கு முழு காரணமாக அமைஞ்சது ஜோத்பூர் மைசூர் மற்றும் ஹைதராபாத் சமஸ்தானங்களை சேர்ந்த பதினைந்தாவது குதிரைப்படை ஈட்டியேந்திய வீரர்கள்தான்ட்டு ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு தகவல் அனுப்பினார் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இஸ்ரேல் நாட்டின் ஹைஃபா துறைமுக வெற்றியோடு இந்திய குதிரைப்படையின் வீரத்தையும் உலகுக்கு பறைசாற்றியதுங்கிறதுல நம்ம இந்திய இராணுவத்துக்கு மிகச் சிறப்பான பெருமை ஆங்கிலேய இந்திய இராணுவத்தோட மிக பெரிய விருதான இந்தியன் ஆர்டர் ஆஃப் மெரிட்டுங்கிற விருதை கேப்டன் அமன் சிங் மற்றும் தஃ்தார் ஜோர் சிங்குக்கு வழங்கினாங்க அதோட மூன்றாவது உயரிய விருதான மிலிடரி கிராஸுங்கிற விருதை கேப்டன் அனுப் சிங் லெப்டினன்ட் சகத்சிங் அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த போரில் உயிரிழந்த மேஜர் தல்பத் சிங்குக்கு அவரோட வீர செயலுக்காக மிலிடரி கிராஸ் விருது வாங்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் நம்ம இராணுவத்தில் இன்றைக்கி ஜோத்பூர் மற்றும் மைசூர் ஈட்டி ஏந்திய வீரர்கள் அறுபத்தி ஓராவது குதிரைப்படையில் இன்றைக்கும் நம்மளோட இந்திய இராணுவம் செப்டம்பர் இருபத்மூணாம் தேதியை ஹைஃபா டேன்ட்டு இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிறது அந்த படை வீரர்களுக்கு வெகு தூரம் போய் ஒரு அந்நிய மண்ணில வெற்றி கொடி நாட்டினது நமக்கும் பெருமை இல்லையா இஸ்ரேல் நாடு ஹைஃபா துறைமுக நகரத்தோட போர் மற்றும் அதனோட வெற்றிக்கு பாடுபட்ட இந்திய குதிரைப்படை வீரர்களோட சாதனையை அந்த நாட்டு குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும்ட்டு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள சரித்திர பாட ஒரு பகுதியாகவே வச்சுருக்காங்க இது அந்த ஹைஃபா போரில் போரிட்ட இந்திய படை வீரர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஐஃபா போர் வெற்றியின் நூறாவது ஆண்டை சிறப்பிக்க இஸ்ரேல் அஞ்சல் துறை இந்திய குதிரைப்படை ஈட்டி வீரர்களை சிறப்பிக்க ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது இது இந்தியாவையே பெருமைப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சது இந்திய இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு பணியை நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு அஞ்சல் தலை தகவலோடு நமது அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்